ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பிலே நாம் ஸ்ராத்திலே அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடியதான தீர்த்தத்தை கொடுக்கிற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய பெருமையை பார்த்து அந்த தீர்த்தம் எந்த அளவுக்கு சுத்தி பண்ணுறது அந்த மந்திரம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தீர்த்தத்தினுடைய ஸ்வரூபம் தீர்த்தத்தினுடைய பெருமையை ஒரு சரித்திரம் சொல்கிறது அதை தான் பார்த்துன்னு வரும் அப்படி பிரஜாபதியானவர் அந்த தீர்த்தத்திலிருந்து ஆவிர் பவிச்சு அந்த தீர்த்தத்திலிருந்தே இத்தனை வசு வஸ்துக்களை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் கோர்மாவதாரம் பண்ணி பகவான் நிறையா வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணினார் அப்படி சிருஷ்டி பண்ணிட்டு பிரஜாபதியை காரணமாக கொண்டு பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணின தியனோ உத்தா அதுதான் இந்த மந்திரமானது சொல்கிறது விதாஜோகான் விதாஜூதீ விதாய் பிரதிஷோதிஷ் லோக்கான் விதாயா பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி தேவதைகளை சிருஷ்டி பண்ணி விதாய சர்வா அஃப் பிரதிஷோ திச்திஷா நேர்திக்குன்னு அர்த்தம் பிரதிஷகான்னா கோனல் திக்குன்னு அர்த்தம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இவைகளுக்கு திக்குன்னு பேர் திசகான் பேர் தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வட மேற்கு இந்த கோனல் திக்குக்கு பிரதிஷகான பேர் அந்த திக்குகளையும் நமக்கு கொடுத்து பிரஜாபதி பிரதமஜா ரித்தசா இந்த பிரஜாபதியை காரணமாக கொண்டு முத முதல்ல பிரஜாபதியை பண்ணி இந்த பிரஜாபதி பிரம்மாவனுடைய புத்திரர்களாக நம் அத்தனை பேரையும் பகவான் சிருஷ்டி பண்ணி अंद தான சா வலசிபி அந்தவாக்கலாஹவும் ஆனே வேதமாரு துப்பாஷத் நமக்கு காற்றது திருஷ்ட்வா ததேவானுப் பிராவிசத்து அப்படின்னு காட்டு பகவான் தானே வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணி தானும் அந்த வஸ்துக்களுக்குள்ளே இருக்க அப்படிதானே ஒரு துணியில் ஒரு வெள்ள துணியில் ஒரு பொன் குழந்தைய வரைஞ்சான் ஒருத்தன் அப்படி அந்த பொன் குழந்தையோ தலையில் புஷ்பம் வச்சுன்ட்ருக்கு காதில் தோடு போட்டுருக்கு கழுத்தில் நிறைய செயின் போட்டுருக்கு வளையல் போட்டுருக்கு நிறைய டிசைன் போட்ட பாவாடையை போட்டுருக்கு அந்த பொன் குழந்தை இப்போ அந்த பொன் குழந்தை போட்டிருந்த பாவாடை வேறு துணியால் பாவாடைய வரைஞ்சி அதில் ஒட்டியிருக்கா அப்படின்னா இல்லை எந்த துணி அந்த பொன் குழந்தைய காட்டுறதோ அந்த துணியே அந்த குழந்தைக்கு பாவாடையாகவும் இருக்குது பார்க்குறோம் படத்தில் துணியில் வரைஞ்சால் அந்த துணியில் வரைஞ்சிருக்கிற பொன் குழந்தை பாவாடை போட்டுருக்கு அந்த பாவாடை துணி வேறையா இல்லை இந்த பொன் குழந்தையை காட்டுற துணியேவா அப்படின்னா அந்த துணி பொன் குழந்தையையும் அந்த பொன் குழந்தைக்கு அந்த துணி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்திற்கு ஆதாரமாக பகவானே இருந்தார் அப்படின்னு உபனிஷத்து காட்டுறது இந்த மந்திரம் சொல்கிறது அப்படி இந்த உலகம் சிருஷ்டியாரத்துக்கு ஆதாரமாக இருந்தது இந்த தீர்த்தம் அப்படின்னு இந்த சரித்திரம் காட்டுறது அப்படி உலகம் சிருஷ்டியாரத்துக்கு முன்னாடியிலிருந்து ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய அது தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை நாம் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும் பிரம்மஸ்வரூபம்னா ஈஸ்வர ரூபமாக நாம் பார்க்கணும் ஆகேனாலே தான் நம் தேசத்தில் தீர்த்தத்தை நதிகளாக பெயர் வச்சு நாம் ஆராதிக்கிறதுனு மகரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்கா கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இது எல்லாமே தீர்த்தந்தானே அப்படின்னு பார்க்கப்படாது அந்த தீர்த்தத்தில் தேவதாம்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த தீர்த்தத்தில் தேவதைகள் வாசம் பண்ணுறா அப்படின்னு அந்த தீர்த்தத்தை ஆராதிக்கணும் அதுதான் நாம் எந்த பூஜைகள் எது ஆரம்பிச்சாலும் கலசபூஜான்னு முதல்ல பண்ணுறோம் அந்த கலசத்தில் உள்ள தீர்த்தத்துக்கு பூஜப்பண்ணி கலசிய முகே விஷ்ணு கண்டே ருதிரசிரி மூலே திறதோர மத்தியே மாதா குகராசே சப்தீபுந்த ேதோயுவேதாமோப்பதர்வன அங்கைச்ச சகிதே கலசாம்பு சித்தா ஆயந்து தேவபூஜா துரிதக்ஷயக்கார அப்படின்னு அந்த தீர்த்தத்தில் அந்த தீர்த்தத்தை ஒரு தேவத்தையாக நாம் கொண்டு வரும் கங்கேச்சமுனேவோதாவரிசரஸ்வதி நர்மதே சிந்துகாவேரிஜலேஸ்மின் சன்னிதிங்குரு அப்படின்னு எல்லா நதிகளும் இந்த தீர்த்தத்தில் சந்நிதியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நதிகளுடைய தீர்த்தமாகத்தான் நாம் எல்லா தீர்த்தங்களையும் பார்க்கிறோம் பூஜையில் அப்படி அவைகளில் தீர்த்தத்தில் தேவதா அம்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மகரிஷிகள் சொல்லியிருக்க அப்படிதான் சிருஷ்டி ஆரம்பமாகுது அதுதான் நாம் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அத்தனையும் பார்த்தால் சூரியனுடைய அம்சம் இருக்குது அக்னியனுடைய அம்சம் இருக்குது வாயுவனுடைய அம்சம் இருக்குது இந்திரனுடைய அம்சம் இருக்குது பூஷாவுனுடைய அம்சம் இருக்குது இப்போ நம்முடைய சரீரத்தை எடுத்துட்டால் நாம் சரியானபடி இயங்கிறதுக்கு ஆதாரமாக உள்ளது சூரியன் சூரியன் உதயம் ஆகல்லன்னா ஒன்றுமே நடக்காது உலகத்தில் அதுதான் சூரியனுடைய சக்தியை நாம் தடுக்கவே விடாது இப்போது இந்த சோளார்னு ஒன்று கொண்டு வரான் இந்த சோலாருங்கிறது சூரியனுடைய சக்தியிலிருந்து நாம் எடுக்கிற எனர்ஜி எடுக்கிறோம் சூரியனுடைய அம்சத்திலிருந்து ஆனால் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறது அந்த சூரியனுடைய கிரணத்தை நாம் தடுக்கவே கூடாது ஏன்னா சூரியனுடைய கிரணம் பூமியில் விழுந்தால்தான் பூமி பிராணசக்தியோடு இருக்கும் சூரியனுடைய கிரணம் பூமியிலேயே விழல்னா பிராணசக்தி இல்லாமல் போயிடும் இறந்து போயிடுறது பூமி சூரியனுடைய கிரணங்கள் கீழே விழறதுனால தான் பீஜங்கள் வளர்கிறது விதை போட்டால் முளைக்கிறது சூரியனுடைய சக்தியினாலே பூமி சுத்தமானது சூரியனுடைய சக்தியினாலே கெட்ட சக்திகள்லாம் ஆவியாக போகிறது பூ சூரியனுடைய சக்தியினாலே பூமியில் உள்ள ஜலம் சுத்தமாகிறது சூரியனுடைய சக்தியினாலே அப்படி சூரியனுடைய கிரணங்கள் பூமியில் விழணும் பூமியில் சூரியனுடைய கிரணங்களே விழாமல் நாம் தடுத்தோம் ஆனால் இறந்து போய்டுறது பூமி அப்படி சூரியனுடைய சக்தி ரொம்ப தேவை பூமிக்கு அப்படி சூரியனுடைய சக்தியோடு தான் நம்முடைய தேகம் இயங்கிறது நமக்கு ஆகாரங்கள் ஜீரணமாகிறது திரும்பவும் பசிக்கிறதுக்கு காரணம் என்னென்ன சூரியன் அதுதான் ராத்திரி வேளையில் நமக்கு ஜாஸ்தி பசி இல்லை ஏன்னா சூரியன் இல்லாதனாலே அதே போல் உடம்பில் சூடு தெரியுது இந்த சூட்டுக்கு காரணம் அக்னி நாம் சுவாசிக்கிறதுக்கு காரணம் வாயு நம்முடைய புத்தி சக்திக்கு காரணம் இந்திரன் நம்முடைய உள் இயங்கிறதுக்கு காரணம் பூஷாங்கிற தேவதை இத்தனை பேருடைய சக்தியினால்தான் நாம் இயங்குகிறோம் இப்படி தான் ஒவ்வொரு வஸ்துவும் இயங்கிறது மரம் செடி கொடிகள் பசு இது அனைத்துமே இந்த சூரியன் அக்னி வாயு இந்திரன் பூஷா இவைகளுடைய துணையில் தான் நடக்கிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படி பகவான் இந்த அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு தீர்த்தத்தை பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும் அப்படின்னு இந்த சரித்திரமானது நமக்கு காட்டுறது அப்படி தீர்த்தங்கிறது ரொம்ப சுத்தமான வஸ்து அதில் நாம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுக்குற பொழுது ரொம்ப சுத்தி பண்ணுறது இந்த பிதற்களையும் நாம் கூப்பிட்ருக்கிற பிராமணர்களையும் ரொம்ப சுத்தம் பண்ணுறது அந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மந்திரம் அந்த தீர்த்தத்தை ரொம்ப உயர்வாக ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சரித்திரம் மூலமாக நாம் தெரிஞ்சுட்டோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்